வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவை மருந்து பகுதியில நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்கும் அந்த மூட்டு வலிக்கு வந்து நம்ம உணவுலயே மருந்து நிறைய இருக்கு தினப்படி நம்ம சேர்த்துக்கிற ஒரு சில உணவு மருந்துலயே வந்து நமக்கு வந்து மருந்து இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இஞ்சி பூண்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஞ்சி பூண்டு டெய்லி டெய்லி டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முழங்கால் வலி குறையிறத நீங்களே உணருவீங்க அதே மாதிரி பால் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு முழங்கால் வலி வந்து ஜாஸ்தி ஆகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லயே நமக்கு கால் வலி எப்படி அதிகரிக்குதோ முழங்கால் மூட்டு வலி எப்படி அதிகரிக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் இருந்தாலும் இஞ்சி பூண்டு நீங்க கொஞ்சம் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மூட்டு வலி வந்து கட்டாயம் குறையும் செஞ்சு பாருங்க நன்றி